வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு ஆசிரமத்தில் குருவிடம் சீடன் ஒருவன் கேட்டான் குருவே நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைக்கின்றான் நல்லனவற்றை ஏற்பது போல நாம் ஏன் கெட்டனவற்றை ஏற்க மறுக்கின்றோம் எனக் கேட்டான் குரு சிரித்துக் கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார் பகல் உணவு வேடை வந்தது அந்த சீடன் தனக்கு பரிமாறப்பட்ட உணவினைக் கண்டு அதிர்ந்து போனான் அவனுக்கு இலையில் தேங்காய் பூர வைத்த நிலக்கடலை வாழைப்பழம் மற்றும் ஒரு கிண்ணத்தில் பாலும் மற்றொரு கிண்ணத்தில் பசுமாட்டுச் சாணமும் வைக்கப்பட்டிருந்தது சீடன் திருதிருவன விழித்துக் கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த குரு புன்முகலுடன் பாலும் சாணமும் பசுமாட்டில் இருந்துதானே வருகிறது பாலை ஏற்றுக்கொள்ளும் நீ கொஞ்சம் சாணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா எனக் கேட்டார் சீடனின் நெற்றி புட்டில் அறைவது போல இருந்தது குருவின் இந்த கேள்வி மேலும் குரு தொடர்ந்தார் பால் போன்ற நல்லவற்றை நாம் மகிழ்வாய் வாழ அவற்றை அப்படியே ஏற்கலாம் சாணத்தை நீ மண்ணில் புதைத்து உரமாக்கினால் அதிலிருந்துதான் உனக்கு நான் பருமாறியிருக்கும் தேங்காயும் நிலக்கடலையும் மற்றும் பழமும் வந்தது அதுபோல நீயும் தீயவைகளை விளக்கி அவை பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையை கற்க வேண்டும் என்றார் உண்மைதானே நன்றி அன்புடன் விருதுநகரிலிருந்து சாமி